ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المسيح بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مَن هو قانتٌ آناء لله بالساجد قائما يحذر الآخرة ويرجو رحمة ربي فهل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولوا الألباب وقال رسول الله صلى الله عليه وسلم مساله ومسلم ما بعثني الله به من العلم والفضل كما قال هذا فقد جزاك رضي الله عنكم تعلموا من العلم ما شئتم ان تعلموه تعلموا من العلم ما شئتم ان تعلموه لا ينفعكم الله بالعلم حتى تعملوا بما تعلمون وقال انس رضي الله عنه تعلموا மதுரசாவிலிருந்து பல ஒளமாக்கள் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த ஏழு வருடத்துடைய பாடத்திட்டத்தை முடித்து ஆலிம் என்ற மகுடத்தை சூடி வெளியாகி கொண்டிருக்க கூடிய ஒரு சந்தோஷமான தினம் உலகத்தில் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டே இருக்கு எந்தெந்த துறையில ஈடுபடுகின்றார்களோ அந்த துறையில ஏதாவது ஒரு திறமையை செய்யக்கூடிய வேளையில் அந்த துறையை சார்ந்தவர்களுக்காக அந்த திறமையை சாதனையை படித்ததற்காக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன பார்க்கலாம் வைத்திய துறையில் சேவை செய்தவருக்கு சாதனை புரிந்தவருக்கு அதற்காக தனியான சான்றிதழ் அதே மாதிரி இன்ஜினியர் துறையாக இருக்கலாம் கணக்கியலாக இருக்கலாம் அறிவியல் துறையாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகுவகையான சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன உலகத்தில் நாங்க பார்க்கலாம் சில சான்றிதழ்களை மனிதர்கள் மிக உயர்ந்ததாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக உஸ்கார் விருது சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ் அதே இன்னும் பல விருதுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சான்றிதழ்களை மனிதர்கள் மிகப்பெரியதாக பெரிய ஒரு பதவியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று வெளியாகி கொண்டிருக்கூடிய இந்த மாணவர்களுக்கு கிடைத்த சான்றிதழ் அன்பியா நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது உலகத்தில் மற்ற அனைத்து சான்றிதழ்களை விட மிகப்பெரிய நெருக்கத்தை பெற கூடிய ஒரு பரிசாக ஒரு சான்றிதழாக இந்த வருசத்துள்ன்பிய நபிமார்களுடைய வாரிசின்கள் சான்றிதழ் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் உலகத்தில் கி அ சான்றிதழ்களும் உலகத்தில் இருக்குகின்ற வரைக்கும் தான் அவர்களுக்கு அதை கொண்டு பேரும் புகழும் பெருமையும் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறவரைக்கும் அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் அதை கொண்டு அவர்களுக்கு கண்ணியம் எந்த நிமிடம் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விடுவார்களோ அதே நிமிடத்தில் அந்த அனைத்து சான்றிதழ்களும் பயனற்று போய்விடுகின்றன ஒரு வைத்தியரை கபருக்குள்ளே வீட்டு என்றால் அவர் தன்னுடைய சான்றிதழ் லாசத்தையும் அங்கே அடைய முடியாது ஒரு சாதனையாளர் ஒரு விளையாட்டு வீரர் ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு தொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய சான்றிதழாக இருந்தாலும் சரி இந்த பூமிக்கு மேலால் வாழும் காலம் மூலம் அவருக்கு லாபம் மேலான உலகத்திற்கு வந்து ஆக்கொள்ளவில்லை அவர்கள் இந்த விளங்கக்கூடிய இந்த கல்வியை தான் அவர்களுடைய எனவே அந்த சொத்திற்கு வாரிசாக கூடிய இந்த உணமாக்களுடைய உண்மையான கண்ணியம் இருந்து ஆரம்பித்துகின்றது அதன் பின்னால் மக்சருடைய அதன் பின்னால் நுழைகிற அதற்கு பின்னால் அல்ல மூலமாக அவர்களுடைய பற்றி நல்ல பட்ட வருத்தன கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளின் என்றால் குறிப்பிட்டார்கள் இதே மிகப்பெரிய அறிவாளே செலவால் அவர்களுடைய எண்ணிக்கையை எங்களால் மட்டிட முடியாது வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பின்னால் வாழவும் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலான பெரியார்களே பெரிய அந்த மதிப்பு ஒரு இடத்தை நபி சல்லூகி அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் எதன் மூலமாக இவர்களுக்கு கிடைத்தது அந்த கவலை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் உயர்த்தி இருக்குகின்றான் உயர்த்துவதாக நபி அவர்கள் பலீஸ்களில் வாக்களித்திருக்கின்றனர் தன்னை பற்றி கூறும் பொழுது சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ் தந்த அந்த அறிவு ஞானத்திற்கும் அந்த நேர்வழிக்கும் சொன்னார்கள் நபி அவர்கள் தன்னுடைய நேர்வழிக்கு ஒப்பாக்கியது மழையை நபி அவர்கள் ஒப்பாக்கினார்கள் ஏன் முகமது அவர்கள் மழையை ஒப்பாக்கினார்கள் என்று சொன்னார் அல்லாஹுடைய வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலை அது மிகவும் உலகத்தில் உள்ள பல கோளான கோழி மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக இந்த மழை நீரை விட்டும் யாருமே தேவையற்றவர்களாக இல்லை அவை பெரியவரோ சிறியவரோ ஆண்களோ பெண்களோ படித்தவர்களோ பாமரர்களோ மனிதர்களோ ஜின்களோ மிருகங்களோ உயிரினங்களோ அனைத்திற்கும் இந்த மழை தேவையாக இருக்குகின்றது அதனால நபி அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் என்னுடன் அல்ல அனுப்பி வைத்த இந்த உதாரணம் மழையை போன்று அந்த மழையை நாம் பார்த்தோம் என்றால் அந்த மலைக்கு மூன்று பங்குகள் இருக்குகின்றது முதலாவது ஒரு வகை பங்கு என்ன அந்த மழை எதன் மீது முழுகின்றது அந்த மழையை எது உறிஞ்சிக் கொள்கின்றதோ அதற்கும் லாபம் அடுத்தவர்களுக்கும் லாபம் கொடுத்துக் உதாரணமாக விவசாய நிலங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் பூமிகளை நாம் எடுத்துக் அந்த பூமியிலே அதன் மூலமாக அந்த நிலம் தனக்குள்ளது இதுதான் அந்த மூன்று பங்குகளில் அடுத்தவர்களுக்கும் லாபம் கொடுக்கின்றது இதைத்தான் குறிப்பிடுகின்ற ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون الله سبحانه وتعالى منذرك ما كان لبشرين أي أتيه الله الكتاب والحكم والنبوة اندر منذنك يا الله قرآن ريا نعانتهم عرف نعانتهم نبوة ريا اندفئية فاكيتين كورتانو تهي اندر منذركم أوسي من الله மனிதர்களை பார்த்து கூணோ ஐபாதல்லி என்னுடைய அதிகார்களாக நீங்க மாறுங்க என்னை வணங்கக்கூடியவர்களாக மாறுங்க சொல்லி இன்னொரு நபியும் சொல்ல முடியாது மாற்றாக நீங்க அல்லாஹுடையவர்களாக ஆகங்க அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்குள்ளீர்களோ அதன் மூலமாகவும் இந்த ஆயத்தில் இரண்டு விஷயம் ஒன்று நீங்கள் கற்கவும் வேண்டும் இரண்டாவது கற்றுக் வேண்டும் நவியுடன் அவர்கள் சொன்ன அந்த மழை மூலமாக எப்படி விவசாய நிலம் விவசாய பூமி அது தனக்கும் பிரயோசனம் லாபத்தை கொடுக்கின்றதோ அதே மாதிரி பெற்றவர்கள் யாரு அவர்கள் கற்கவும் வேண்டும் அந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கும் லாபம் அந்த கல்வியின் மூலமாக உலகளாவிய இஸ்லாமிய சமூகத்திற்கும் லாபம் ஏற்பட வேண்டும் இரண்டாவது மழை நாம் எடுத்துக் அந்த நீர் குளங்களில் விழுகின்றது குட்டைகளில் ஆறுகளில் நதிகளில் விழுகின்றன அந்த நீரின் மூலமாக அவைகளுக்கு லாபமும் இல்லை ஆனால் அந்த நீரை வைத்து கோடிக்கணக்கான மக்கள் லாபம் பெறுகின்றார்கள் இது இரண்டாவது வகையில் சேர்ந்தது இதை போன்றும் சில உளமாக்கல் இருக்கின்றார்கள் அவர்கள் அறித்தவர்களுக்கு லாபத்தை கொடுக்கின்றார்கள் அறித்தவர்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அவர்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் சீர்திருத்த ஏற்படுகின்றது திருத்தம் ஏஸ்தர்கள் சொன்ன முகமது என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லா என்பவருக்கு ார் அறிவிக்கப்பட்ட அப்துல்லா மிக உயர்ந்த அந்தஸ்தை ஆனால் முகமது அவரை தாழ்ந்தவராக இருக்கின்றார் ஏன் இவர் அறிவிக்கின்றார் அறிவிக்கப்பட்டவர் மிக உயர்ந்தவராக மாறிவிடுகின்றார் அடித்தவர்களுக்கு படித்து கொடுக்கிறார்கள் இருக்கு அவர்கள் யாருக்கு அந்த மழை நீர் பெரும் பெரும் கற்பாறைகள் விழுகின்றது அதன் மூலம் அந்த கட்பாறைக்கோ அல்லது காய்ந்த வருந்த பூமிகளுக்கோ இந்த லாபமும் கிடையாது அதன் மூலம் அளித்தவர்களுக்கும் இந்த லாபமும் கிடையாது அவர்களை வாழ்க்கையிலும் இந்த மாற்றமும் கிடையாது அதன் மூலம் பிற மனிதர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த மாற்றமும் கிடையாது இவர்களை பற்றி التوراة ثم لم يحملوها كما مثل الحمار يحمل أثفارا يار مين دي نا توراتاي شومتينه مو ياريك نا توراتاي کودتو مو அந்த توراتاي உள்ளால் உள்ளபடி அவர்கள் சுமந்து கொள்ளவில்லை அது உள்ளால் உள்ளபடி அவர்கள் அமல்கள் செய்யவில்லை요 كما مثل الحمار அவர்கள் கழுதைக்கு சமமானவர்கள் يحمل أثفارا சுமைகளே சுமக்கக்கூடிய கழுதைகரே போன்று என்று الله سبحانه குறிப்படுக மே அவர்களுக்கும் இரண்டாவது அடுத்தவர்களுக்கு லாபம் அவர்களுக்கு சுய லாபம் கிடையாது மூன்றாவது கல்வியை கற்கின்றார்கள் அதன் மூலம் மாற்றம் கிடையாது அடுத்தவர்களுக்கும் வாழ்க்கை கிடையாது என்று சொன்னால் அந்த மூன்று வகையில் தன்மைகள் இருந்த அவர்கள் இரண்டாவது அவர்கள் அதன்படி அமல் செய்யவும் எட்டி வைக்கவும் செய்வார்கள் அனைத்து நதிமார்களிடத்தையும் இந்த மூன்று தன்மைகள் இருந்தன நதிமார்கள் எவ்வாறு கற்றுக் கொண்டார்கள் அவர்களுக்கு அல்ல கற்றுக் கொடுத்தான் அவர்கள் உலகத்தில் உள்ள எந்த ஆசாரிடத்திலேயும் படிக்கவில்லை எந்த ஆசிரியத்திலேயும் படிக்கவில்லை நபிவுக்கு தேவையான முழு கல்வி அல்லா படித்து கொடுத்தான் நீங்க அறியாதைகளை நான் அல்லா குறிப்பிடுகின்றான் இரண்டு விதத்தில் ஒன்று அல்லா அவர்களுக்கு படித்துக் கொடுத்தான் நபிமார்கள் அல்லா அதை திருத்திக் கொடுத்தான் நபிமார்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இது வழியுள்ளாக்கள் இறைநேசர்கள் சில நேரங்களில் தவறுகளை செய்யலாம் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவறு நடந்தால் வேறொரு மனிதன் தான் ிருத்திக்க வேண்டும் அவர்கள் முதலாவது நபிமார்கள் என்ன செய்தார்கள் படிப்பதற்காக கஷ்டப்பட்டார்கள் அதற்காக தியாகம் செய்தார்கள் இடத்திற்கு சென்றார்கள் இரண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு சென்றார்கள் சொன்னார்கள் பஹ்ரேன் என்று சொல்லக்கூடிய இடத்தை நான் அடைந்தே தீருவேன் எத்தனை ஆண்டுகள் கலைந்தாலும் சரி அந்த இடத்தை அடைந்தே தீர்வேன் என்று சொன்ன மதுரிக சலாத்து சலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லா குரான்ல ஞாபகப்படுத்துகின்றான் என்றால் அவர்கள் கல்விக்காக வேண்டி எடுத்துக்கொண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி கல்விக்காக வேண்டி கொடுத்த முக்கியத்துவத்தை அல்லாஹூ தெளிவுபடுத்துகின்றான் முதலாவது என்ன செய்தார்கள் அவர்கள் படித்தார்கள் அவர்களுக்கு அல்லா கல்வியை கொடுத்தான் உலகத்திற்கு வந்த அதிகமான நம்பிமார்கள் நாற்பது வருடத்திற்கு பின்னால்தான் நுபுவின்றி சொல்லக்கூடிய அந்த முத்திரை கொடுக்கப்பட்டது அதுவரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் தர்பியத் கொடுத்தான் ஒவ்வொருவரின் மூலமாக ஒவ்வொருவருக்கு தரபியத் சலாத்து சலாம் அவர்களுக்கு சாயிப் அலேஹி சலாத்து சலாம் அவர்களின் மூலமாக தர்பியத் இப்படி ஒவ்வொருவருக்கு பலவிதமான தர்பியத்துகளை கொடுத்து நாற்பது வயதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் நுபூவத் என்று சொல்லக்கூடிய இந்த மகுடத்தை கொடுத்தான் போகத்திற்கு பின்னாலும் அவர்கள் படித்துக் கொண்டே அதன்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆக நதிமர் மூன்று சிவத்துகள் ஒன்று அவர்கள் படித்தார்கள் இரண்டாவது படி அவர்கள் செயல்பட்டி வசல்லூடியதிலிருந்து நபிவர்கள் என்ன செய்தார்கள் அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபி அவர்களுக்கு அல்ல எதை கட்டளை அதை படிக்கவும் செய்ய இரண்டாவது இருந்த வாரிஸ் என்று சொன்னோம் என்றால் எதற்கு வாரிஸ் நபிய சொத்துக்கள் இருக்கல்ல நவீரத்தில் செல்வங்கள் இருக்கல்ல நவீனத்தில் பெரிய அளவுடைய நவீனத்தில் இருந்த இந்த மூன்று தன்மைகள் முதலாவது கற்றார்கள் அதன்படி அமல் செய்தார்கள் அதன் பக்கம் அளித்தவர்களுக்கு மூன்று இதே தன்மையான குறிப்பிடக்கூடிய நாங்கள் படித்தோம் படிப்பதில் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது ஈமான அறிவதில் மிகப்பெரிய அறிவு அல்லாஹவை அறிவது அவருடைய வலிமையை அறிவது அவருடைய உள்ளமையை அறிவது அவருடைய குதிரை சக்தியை அறிவது மற்ற அனைத்து விடயங்கள கூடும் கூடாது என்பதாப்பான கருத்து வேறுபாடான விடயங்கள் அனைத்திற்கு முன்னால அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஈமனை படித்ததற்கு பின்னால படித்தார்கள் அந்த ஈமானுடன் குரானுடைய படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த அளவுக்கு மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதற்கு அனசிபுனும் மாணிக்கவதாக அவர்கள் குறிப்பிடுவார்கள் எழுபதற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் மதீனாவில் இருக்குகின்றார்கள் அவர்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் மகரமான மகரமானற்கு மேற்பட்டாவில் உள்ள ஒரு தங்கி அவர்கள் நினைவுடைய போதனைகளை படித்ததாக மாணிக்கிறது குறிப்பிடுகின்றனர் ابن அவர்கள் தோரால் வந்து சொல்றாரு அறிவாளிகளா அதாவது அனுசாரியங்களை பார்த்து நீங்க பெரிய அறிவாளிகளா அல்லது இந்த யமானி அபு ஒரேலா பெரிய அறிவாளியா நான் தான் நினைக்கிறேன் நவிய சொல்ல எத்தனையோ விஷயத்த இந்த அபு ஒரேலா சொல்வதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய حضرت حضرت செல்வந்த வீடுகள் இருந்தது தொழில்கள் இருந்தது ஒவ்வொரு நாளும் மாநில நதியுடைய சமூகத்திற்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம் நபியுடைய சமூகத்திலிருந்து சில கல்வி ஞானங்களை படித்துக் கொள்வோம் குடும்பம் இல்லாத வீடு இல்ல அவருக்கு இரவு முறைக்கும் நபியுடைய சத்தியமாக அவர்கள் சொல்லாத அவர்கள் சொல்லுவாங்க அவர்கள் சொல்லுவாங்க நான் ஒரு நாள் மசூதி நபவிக்கு வருவேன் போவார் தினம் நடிகர்கள் வகை இறங்கியதோ அதை அவர் எனக்கு சொல்வாரு நான் இருந்த நாளில் இறங்கியதை அவருக்கு நான் சொல்வேன் மேலான தெரியார்களே கனவான்களே சகோதரக்கும் மேற்பட்ட வயது அவர்களுக்கு குறிப்பிடுகின்ற வயதுக்கு பின்னால நடந்ததை குறிப்பிடுகின்ற இரண்டு மூன்று வயது தான் குறைவுக்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய ஐம்பதாவது வயது குறிப்படுக நான் ஒரு படிச்சாரு மிகப்பெரிய கவிஞராக இருந்தாரு அவருடைய கவியை பாடுவதற்கு பாதகமாக நீங்க ஒரு கவிதையை ஒரு மின்பரை ஏற்படுத்தி கொடுத்ததாக குதுஸ் செய்வாயாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முப்பது எங்களால் படிக்க முடியாது முப்பது முப்பத்தஞ்சு வயதிற்கு வயது கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேலே அதற்கு பின்னால்தான் வந்து சுமார் நாலு வருஷம் படித்தார்கள் மேலான பெரியார் முதலாவது ஈடுபடுத்தி பல்வே படிப்பதில் குரானை படிப்பதில் ஹரீஸை படிப்பதில் அதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் படித்ததைக் கொண்டு அமல் செய்வதில் அந்த அனைத்து சகாபாக்களும் தன்னை முழுமையாக ார்கள் என்னை அழைத்து கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்வதுல முழு உலக மக்களுக்கு முன்னால அல்லாஹ் என்னை நிறைத்து என்னை நிறுத்தி செய்தாயா என்று நான் அவர்கள் ஒரு நாங்க மேற்பட்டை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது صلى <تصفيق> الله عليه وسلم سننا ركال تعلموا من العلمي ما شئتم نينغن عدد كوريا أنيك بخيا நீங்கள் எதை அமல் செய்யாத உங்களுக்கு கூடி கிடைக்காது நீங்கள் படித்ததை கொண்டு அமல் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு இரண்டாவது என்ன கல்வியை கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும் அமல் ரீதியாக காட்ட வேண்டும் ஒன்றே மேலான பெரியார்கணேஷன் ஆரம்பத்தில் கூட உலகத்தில் அறிவாளிகள் இருக்கின்ற ஒவ்வொன்றில் இருக்கிறார்கள் உதாரணமா தசப்பு நிலைமைகள் சரித்திரத்தில் படிச்சிருக்க அமரை பார்க்கின்றான் மூன்று வகையான கல்வியை வலியுறுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைகள் சரித்திர படிச்சிருக்கிறாங்க அமரை பார்க்கின்றான் அதனால மூன்று வகையான தருவீர் கல்வி வலியுறுத்தியது மாதிரி அதன்படி அமல் செய்வதையும் நடிசல்ல வலியுறுத்தினார்கள் நோக்கம் எத்தி வைக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது கல்வி மூன்றாவது தரம் நபியுடைய கண்டிஷன் எட்டி வைக்க வேண்டும் இதற்கும் நபி அவர்கள் பாரிய முயற்சி செய்தார்கள் செய்தார்கள்சிகளுடைய சூழலை சீராக்கவும் அவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் முக்கியமான சட்டத்திட்டங்களை படித்துக் கொடுக்க வேண்டும் அவர்களையும் பொழுது சில வந்து முக்கியமான ஒராளை அனுப்பி வைங்க அவரின் மூலமாக உங்களுடைய சட்டத்திருத்தங்களை விளங்கிக் கொள்ளணும் நபி சொல்லுவாங்க அவர்களால நபி அவர்கள் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு சிலர்கள் குறிப்பிடுகின்ற அளவு மிகப்பெரிய அனுப்பி வைத்தார் حضرت அனுப்பித்தி காலத்தில் அனுப்பி வைத்தேன் அப்துல்லா அவருடைய அமைச்சராக அவரை حضرت அனுப்பித்தேன் ரவி அல்லாஹுவானு தன்னுடைய ஆட்சி காலத்தில் படித்து கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக ஈராக்கில் உள்ள யாரை அனுப்பி வைத்தார்கள் அதேத் ஆட்சி காலத்தில் அனுப்பி வைத்தார்கள் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் மேலானுடைய அவர்கள் மேலே செல்வம் இல்லாத மிகப்பெரிய சீமாற்ற ஆக்கினான் பணம் இல்லாத மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக்கினான் ஆட்சி இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய அமீர்மார்களாக அவர்களை அல்லா எந்த அளவுக்கு கண்ணிய படுத்தினார் என்றால் அப்துல மசூத் அவர்கள் ஒரு தர ஒரு மரத்தில் ஏறுறாங்க கொஞ்சம் இருக்கும் இன்னொரு பாரமான ஏன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க விரும்புறீங்க மேலான படித்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் முயற்சி செய்தார்கள் கூட உலகத்தில் உயர்த்தினான் போது தோண்டிக் கொண்டிருந்தார் தொழிலா உள்ள கப்தோல்விடையாக போதனைகளை நபியுடைய வழிகாட்டல்களை நபியுடைய அடிச்சோடைகளை முழுமையாக பின்பற்றினார்கள் அல்லா இந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் ஒரு தரவருக்கிறாங்க இமாம இருக்கிறாங்க தொழில் முடிச்சு கொடுத்ததோட சப்தம் போட்டு சரியானதாக ஆக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அபுரா ஆக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் தால சொல்லக்கூடிய ஒரு பெயரை கூறுகின்றார்கள் அப்போ ஒரே ஒரு அடிமையாக இருந்தார் புஷ்ராண்டு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தார்கள் அவர்களே சொல்லுவாங்க அந்த கரத்தில வச்சு அவளை நான் தள்ளி கொண்டு போவேன் அவனும் அவருடைய செமிரின் கீழே இறங்கியதோட அவர்களுடைய சாம தூக்கி கொண்டு போவேன் அவர்களுக்கு எதும செய்வேன் நபியுடைய ஏற்பட்டதற்கான் காரணமாக Sit down. அல்லா என்னுடைய மனைவியாக மாற்றி தந்து விட்டான் ஆரம்பத்தில் இருந்தது உலகத்திலேயே அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி காட்டினான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே சஹாபாக்களையும் நாங்க பார்க்கலாம் பின்னால வந்த தாபி என்னுடைய பார்க்கலாம் வாழ்க்கைகளையும் நாம் பார்த்துக் கொள்ளலாம் அப்துலாஹிம் முபாரக் அவர்களுடைய காலம் ரஷீத் ஆட்சி சென்று கொண்டிருக்கிறார் மாளிகையில் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் பெரிய சப்தம் ஒன்று வருது என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தாங்க நீங்க கேட்ட சத்தம் அவர் தும்மி அல்ஹந்து மக்கள் அதற்கு பிரதிவது அந்த சொன்ன ஓசையைத்தான் இவர் காப்பல்களுடைய ஒரு தாக்குதலாக நினைத்தாரு அந்த வேலையில ஹாரூன் ரஷீது ஹாரூன் ரஷீத நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல பாதிய நீங்க ஆட்சி செய்யறதாக உடல் ஆட்சி செய்றீங்க நீங்க ஆட்சியாளரை பார்க்கணும்னா எப்படின்னு முகாக்க பாருங்க அவர் மக்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு நீங்க மக்களுடைய உடலுக்கு ஆட்சியாளன் அவர் மனிதர்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அல்லா உலகத்துல அகநியப்படுத்தினான் முகமது குறிப்பிடுகின்றார்கள் ஒரு நாள் இமாம் புகாரியுடைய வீட்டில் நான் என்ன செய்தேன் இரவு தங்கினேன் இரவு படித்ததில் அடுத்த நாள் காலையில எழும்பும் வரைக்கும் இமாம் புகாரி ரஹத்து பதினெட்டு தடவை எழுந்தாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பதினெட்டு தடவை எழும்புவாங்க விளக்க வைப்பாங்க அவருடைய ஹதீசுக்கு ஏதாவது விளக்கம் ஞாபகத்து வந்து எழுதிருவாங்க இஷாவுக்கு பின்னால ஃபஜூர் வரிக்கு மேலும் ஒரு எட்டு அவர் ஒன்பது அவர் இருக்கும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பதினெட்டு அவர்கள் எழுந்ததை நான் பார்த்ததாக குறிப்பிடுகின்றார்கள் ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க பாடமாக்கியிருந்தாங்க அவர்கள் சொல்லுவாங்க ஒரு லட்சம் ஹதீஸ் அல்லாத லட்சம் ஹதீஸ் மூணு ஹதீஸ் பாரமாக்கியு தொகுதாகி குறிப்பிடுகின்றனர் அவர்களே குறிப்பிடுகின்ற குளித்து இரண்டி பின்னால எழுதுவேன் கொடுத்த கண்ணியம் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க நடத்தி அவர்கள ஒரு கேள்வி என்னுடைய நபியுடைய நான் கொடுக்கிற கண்ணியம் இந்த தேல் கடிச்சிருச்சி திரும்பி கேந்த நபியுடைய கண்ணியத்திற்கு நான் குறைவு செய்ததாக அர்த்தம் அதனால பல தடவை முடிச்சதுக்கு பின்னால கேட்கிறாங்க ஐஷ் ஆதானி உங்குரு ஐஷ் ஆதானி பாருங்க எது எனக்கு தீங்கு தந்தது பதினேழு தடவை குழுவை கொத்துகின்றது தொழுகையை விடல்ல பல பாடத்தை முடிக்கவும் இல்லை தன்னுடைய இருப்பை கூட மாற்றிக் கொள்ளையுடைய அவர்கள் இமாம் வந்து சொன்னாங்க ஒரு தடவை குதிரை வீரர்கள் இன்றும் நீங்க பார்க்கலாம் சில முக்கியமான தலைவர்கள் வந்தா குதிரையை படைய வச்சு வரவேற்கிறாங்க வேணும்னு ஒரு பத்து குதிரை அல்லது ஒரு இருநூறு குதிரை மீன் நெஞ்சு நிஞ்சி போல ஒரு குதிரை இமாம் புகாரி தற்கு நாலா நாலாயிரம் குதிரைகள் கழுதை ஒட்டகம் கால்நடைக்காரர்கள் இல்லாம நாலாயிரம் குதிரைகள் ஏன் அவர்கள் அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்தாங்க வெளியாகக்கூடிய ஒரமாக்கரை மூன்று பாரிய பொறுப்பு படிச்சு முடிக்கல ஏதோ ஓரளவு அவர்களுடைய சிறப்பாக இன்னும் நிறைய படிக்க வேண்டிருக்கிறது மாதிரி என்று சொல்லக்கூடிய அரேபிய இலக்கணம் இலக்கியம் உடைப்பூரா நூற்று கணக்கான உலமாக்கல் வருஷங்கள் வேலை செய்து எங்களுடைய வருவதற்கு ஒரு அடான சந்தர்ப்பம் தான் கிளம்பி போறது அதனால் நாங்கள் ஊதி முடிச்சதோட முடியல இந்த வருஷமும் எங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பிராக்டிஸ் உலக திறப்பாருங்க நாலு வருஷம் வைத்தியம் படிக்கிறாரு அந்த டாக்டரும் போறாரு சரி நாட்டில் இருக்குறீசு கல்வி அல்லாஹுடைய வருஷங்களுக்கு வெளியாகிறது அதோட உயர்கல்விக்காக வேண்டிய வெளிநாடுகளுக்கு போறது எங்கே பிற நாடுகளையும் இருக்கிறது இது உணவு தேவையான முக்கியமானது அதாவது வியாபாரத்துடைய கல்வியை படிக்காம மதியருக்கும் வியாபாரம் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒரு வியாபாரியா வியாபாரத்துடைய மசைல்களை படிச்சுட்டு நீ மார்க்கட் வா ஒரு விவசாயியா விவசாயத்துடைய மசைல்களை படிச்சுட்டு நீ விவசாயம் செய் அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருந்தாங்க அதனால் நாங்க வியாபாரிகள் வியாபாரத்தை படிக்கணும் எக்ஸ்போர்ட் உடைய இம்போர்ட் உடைய ஓடி உடைய லீஸ் உடைய இருக்கு அதை நாங்கள் படிக்கணும் அதற்கு அதே மாதிரி படிப்பதை கொண்டு அமல் செய்யும் கண்ணியப்படுத்தி நம்மையும் பாதுகாத்து அந்தஸ்தர வைப்பான் பெரியார்களே கணவான்களே சகோதர்களே அதனால முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளல்ல ஆண்களுடைய வாழ்க்கைச் செயராக நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கைச் சீராக பெரியவர் சிறியவருடைய வாழ்க்கையை சீராக ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கைய இஸ்லாமிய முறைப்படி பள்ளிவாசலுக்குள்ளிக்குழந்தைகளோடு இரண்டு அவரை கழிக்கிறீங்க இந்த அனைத்து வாழ்க்கை தனிநபருடைய வாழ்க்கை சமூக வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கலை கலாச்சாரம் அனைத்து இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி நாம் நம்மை முழுமையாக மாற்றின உலகத்துடைய நிலைமைகளை அல்லா வெகு விரைவில் தந்துவிடுவான் அதனால வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இங்கே பட்டம் கொடுத்துட்டாங்க சான்றிதழ்கள் அவர் இப்படி பேசினாரு பிரசாபம் அதை கருத்துகளை பரிமாறிக்கொள்ள ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான காலம் கழிஞ்சிருச்சு நாற்பது வயது வயது முப்பது வயது கழிச்சிட்டேன் மீதம் எவ்வளவு காலம் வாழ்வேதோ தெரியாது இஸ்லாமியம் என்னுடைய குடும்பத்துக்கு மரணித்தாலும் கூட என்னுடைய என்னுடைய பாவ மன்னிப்புக்காக அவங்க துவா செய்வாங்க மாற்றமாக அந்த குழந்தைகளுக்கு உலகத்துடைய எல்லா எஜுகேஷனையும் கொடுத்துட்டீங்க எல்லா நுழை கல்விட்டீங்கிறது அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது அப்படி இல்லை அவர்களின் இஸ்லாமிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வாழ்வைிருந்து வெளியாக கூடியாக இவர்களின் மூலமாக முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பெரும் பெரும் பிரயோசனங்களை லாபங்களை வாழ்க்கையை மாற்றை ஏற்படுத்தி வைத்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய தகர பிரச்சனைகளை லேசாக்கி மூத்த வரைக்கும் அவன் விரும்பக்கூடிய முறையில் நாமனுடைய வாழ்வையும்